وأعوذ بالله من شرور أحفثنا ومن سيئات أعمالنا من يهدِهِ الله فلا مُضِلَّ له ومن يُضلِلْ فلا هاديَ له وأشهدُ أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهدُ أن سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله أرسله الله بالحق بشيرًا ونذيرًا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم அஊது பில்லாஹி 미னஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَمِنْهُمْ أُمِّيُّونَ لَا يَعْلَمُونَ الْكِتَابَ إِلَّا أَمَانِيَّ وَإِنْ هُمْ إِلَّا يَظُنُّونَ. فَوَيْلٌ لِّلَّذِينَ يَكْتُبُونَ الْكِتَابَ بِأَيْدِيهِمْ ثُمَّ يَقُولُونَ هَٰذَا مِنْ عِندِ اللَّهِ لِيَشْتَرُوا بِهِ ثَمَنًا قَلِيلًا. وَيْلٌ لَّهُم مِّمَّا كَتَبَتْ أَيْدِيهِمْ وَوَيْلٌ لَّهُم مِّمَّا يَكْسِبُونَ وَقَالُوا لَن تَمَسَّنَنَّا النَّارُ إِلَّا أَيَّامًا مَّعْدُودَةً قُلْ أَتَّخَذْتُمْ عِندَ اللَّهِ عَهْدًا فَلَن يُخْلِفَ اللَّهُ عَهْدَهُ أَمْ تَقُولُونَ عَلَى اللَّهِ مَا لَا تَعْلَمُونَ صلى الله عليه وسلم மதிப்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்துகளில் யூதர்கள் பற்றி பல விஷயங்களை அல்லாஹால குறிப்பிட்டான் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் நேரான வழிக்க வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூல் சல்லாஹ் வல்லம் அவர்களும் மோமின்களும் பெரும் ஆசை வைத்திருந்தார்கள் அல்லாஹாலா அதனை சுட்டிக்காட்டி அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்பதாக நீங்கள் ஆசை வைக்கிறீர்களா என்று கேட்டு அவர்கள் ஈமான் கொள்ளுவது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்பதை தெரியப்படுத்தினார் ஆனால் அவர்களுடைய உண்மையான நிலை அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை வழங்கி இவர்களுடைய மூதாதையர்கள் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுடைய பேச்சை கேட்கும் பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்தும் போல தங்களுடைய வேதங்களை வேதத்தை அவர்கள் மாற்றிக் கொண்டார்கள் சிலர் நிபாக் என்ற நயவஞ்சக தனம் உடையவர்களாக இருந்தார்கள் மூமன்களிடத்தில் வந்தால் ஈமான் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொள்ளுவார்கள் தங்களுடைய கூட்டத்தாரிடத்தில் சென்றால் நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம் என்பதாகவும் சொல்லிக் கொள்ளுவார்கள் அவர்களை பற்றி உள்ள விஷயங்களை அல்லாஹத்தால சொல்லிக்காட்டி இந்த முனாபிக் தனமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த யூதர்களை பார்த்து மற்ற யூதர்கள் கண்டித்தார்கள் என்ற விளக்கமும் சொல்லப்பட்டது அதே யூதர்களை பற்றி இந்த ஆயத்துகளில வேறு சில விளக்கங்களை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் அந்த யூதர்களில எழுத படிக்க தெரியாத சில மனிதர்களும் இருக்கின்றார்கள் பாமர மக்கள் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது லாயாளமோ நல் கிதாப வேதத்தை பற்றி அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் எந்த அவர்களிடத்திலே இருக்கின்றதோ அதை தவிர அதாவது அவருடைய அறிஞர்கள் எதை சொல்லி கொடுத்து அந்த தவறான கருத்தை தங்களுடைய உள்ளங்களிலே வைத்திருக்கின்றார்களே அந்த எண்ணங்களை தவிர தவறான எண்ணங்களை தவிர உண்மையான வேதத்துடைய கருத்துக்களை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் இல்லா எதுன்னோன் அவர்கள் தாங்கள் தவறாக எண்ணிக்கொண்டிருப்பத தை தவிர வேறு எந்த அறிவும் அவர்களிடத்தில் இருக்காது தவறான எண்ணங்கள் மட்டுமே கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட சிலரும் அந்த யூதர்களிலே இருக்கின்றார்கள் அல்லாஹால யூதர்களிலே ஒரு சாரார் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்லி முஸ்லிம்களிடத்தில் போய் தங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லிக்காட்டி சொல்லாட்டூடியவர்கள் இவர்கள் நடிப்பவர்கள் முனாஃபிர்த்தையின்கள் என்பதாக சொல்லப்படும் இன்னொரு சாரார் அந்த முனாஃபித்தையின்களாக இருக்கக்கூடிய அந்த யூதர்களை கண்டிக்கக்கூடியவர்கள் நீங்கள் எப்படி எல்லாம் போய் சொல்லலாமா அவர்கள் இடத்துல நம்முடைய செய்திகளை போய் சொன்னால் நம்முடைய ரகசியங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்து விடுமே என்பதாக சொல்லி அவர்களை கண்டிக்கக்கூடிய ஒரு சாரார் இருந்தார்கள் அவர்கள் அறிஞர்கள் இந்த முனாஃபீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் விஷயம் தெரிந்திருப்பார்கள் முழுமையான அறிவு பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்களை கண்டிக்கக்கூடியவர்கள் முழுமையான அறிவு பெற்றவர்களாக வேதத்தை கற்றுணர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படி இரண்டு சாரார் இப்பொழுது சொல்லப்படக்கூடியவர்கள் மூன்றாவது பிரிவினர் இவர்கள் எழுதப்படிக்க தெரியாதவர்கள் இவர்களுடைய குருமார்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதை அப்படியே நம்பிக்கொள்ளுவார்கள் ஆனால் அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய அனைத்தும் தவறான கருத்துக்கள் தான் எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் வேதம் என்னவென்று தெரிந்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய அந்த தவறான எண்ணங்களை மட்டும் மனதிலே வைத்திருப்பார்கள் இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தவிர வேதி வேறு எதுவுமே இவர்களிடத்தில் இருக்காது இவர்கள் வேறு எந்த கருத்தையும் தனிப்பட்டு சொல்ல மாட்டார்கள் செய்யவும் மாட்டார்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள் குருமார்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொய்யான கருத்துக்களை மட்டும் தங்களுடைய உள்ளங்களிலே வைத்துக் அதை மட்டுமே செயல்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு சாரார் அந்த யூதர்களிலே இருக்கின்றார்கள் ஆக இந்த மூன்று கூட்டத்தார் மூன்று பிரிவினர்களே அல்லாஹத்தாலா இங்கே சென்ற வாரம் இந்த இரண்டு பிரிவினர்களை பற்றி விளக்கங்கள் சொல்லப்பட்டன இப்பொழுது மூன்றாவது பிரிவினர் இப்படி பாமர மக்கள் ஆனால் இந்த மூன்று பேருமே தண்டனைக்குரியவர்கள் குற்றத்திற்குரியவர்கள் முதல் சாரார் முஸ்லிம்கள் இடத்தில் சென்றால் தாங்கள் ஈமான் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் நடிப்பவர்கள் இவர்கள் உண்மையிலேயே ஈமான் இவர்களிடத்திலே கிடையாது இரண்டாவது சாரார் அவர்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஆலிம்கள் குருமார்கள் மூன்றாவது சாரார் பாமர மக்கள் எதுவுமே தெரியாதவர்கள் இவர்களையும் அவர்கள் வழிகெடுக்கின்றார்கள் இவர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டு வழிகட்டு விடுவதின் காரணமாக இவர்களும் தண்டனை கூறியவர்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் வேதத்தை தங்களுடைய திருத்தி மாற்றி எழுதி கொண்டு அதை பொதுமக்களிடத்திலே சொல்லி இதுதான் சட்டம் என்பதாக அவர்களையும் அந்த பாதையிலே எழுத்து தங்களுடைய விருப்பப்படி மனோ விருப்பப்படி பொதுமக்களிடத்திலே பொருள்களை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் பொதுமக்கள் இவர்களுடைய சொல்லை கேட்டு வழிகட்டவர்களாக ஆகிவிட்டிருந்தார்கள் இவர்கள் எல்லோருக்குமே ஒட்டுமொத்தமாக தண்டனை உண்டு என்பதை அல்லாஹால அடுத்த ஆயத்திலே விளக்குகின்றனர் அவர்களுக்கு உண்டாவதாக தங்களுடைய கரங்களால் எழுதி கொள்ளுகிறார்களே அப்படிப்பட்டவர்களுக்கு நாசம் உண்டாவதாக கைகளால் எழுதி கொண்ட பின்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது அல்லாவின் புறத்தில் இருந்து வந்தது என்பதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அற்பமான பொருளை அதற்கு பகரமாக இவர்கள் வாங்குவதற்காக வேண்டி பொதுமக்களிடத்தில் இருந்து ஏதேனும் கொஞ்சம் பொருள் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி வேதத்தையே மாற்றி தங்களுடைய கரங்களால் எழுதி அந்த கருத்துக்களை மக்களிடத்திலே சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் பனீலா அற்பமான பொருளை அதற்கு பகரமாக இவர்கள் வாங்குவதற்காக வேண்டி இது அல்லாஹ் வந்தது என்பதாக சொல்லிக் கொள்ளுகிறார்களே அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு நாசம் உண்டாவதாக இன்னும் அவர்களுடைய கரங்கள் எழுதி கொண்ட விஷயத்தின் காரணமாக அவர்களுக்கு மேலும் நாசம் உண்டாவதாக அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட தீமைகளின் காரணமாக அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக என்று அல்லாஹால அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்பதை எச்சரிக்கை செய்கின்றான் நீங்க அவர்களுடைய விருப்பத்திற்கு மாற்றி எழுதி கொள்வார்கள் இருந்தால் அவர்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க இவர்களுக்கு எது தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்களை எடுத்து விட்டு அடித்து விட்டு மாற்றிவிட்டு வேறொரு சட்டத்தை தங்களுடைய விருப்பத்திற்கு எழுதி கொள்வார்கள் அப்படி அவர்கள் அந்த கரங் தங்களுடைய கரங்களின் மூலமாக அந்த வேதத்தை எழுதி மாற்றி வைத்துக் கொண்டதின் காரணமாக அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக கடுமையான சாபம் தண்டனை அவர்களுக்கு உண்டு என்பதாக எச்சரிக்கின்றன இங்கே மூன்று இடங்களிலே அல்லாஹாலுள்ள அல்லாஹால அவர்களுக்கு நாசம் உண்டு அவர்களுக்கு அழிவு உண்டு தண்டனை உண்டு என்பதாக சொல்லிக் காட்டுகின்றார் மூன்று இடங்கள் ஒரே ஆயத்தில் மூணு தடவை குறிப்பிடப்படுகின்றது கடுமையான தண்டனை அவர்களுக்கு உண்டு என்பதை அல்லாஹால எச்சரிக்கை செய்கின்றார் ஏன்னா இவங்க மூன்று மிக பெரிய குற்றங்களை செய்திருக்கின்றார்கள் அதன் காரணமாக மூன்று இடத்தில் அந்த வார்த்தையை சொல்லி காட்டி பெரிய தண்டனை உண்டு என்பதை அல்லாஹாலா எச்சரிக்கை செய்கின்றார் மூன்று பெரிய குற்றங்கள் ஒன்று அல்லா இறக்கி வைத்த வேதத்தை மாற்றி விடுவது அது மிகப்பெரிய குற்றம் அல்லாவுடைய வேதத்தை மாற்றுவது இரண்டாவது மாற்றினது மட்டுமல்லாம ஒரு ஆயத்திற்கு அந்த ஆயத்த அந்த சட்டங்களை எடுத்துடுறது அதுக்கு பதிலாக வேறொரு சட்டத்தை இவங்களா தயார் பண்ணி எழுதிக்கிறது அப்படி எழுதுறது மட்டுமல்லாம இதுதான் அல்லாவுடைய வேதம்னு சொல்றது மாத்தி எழுதுனதை இது அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய சட்டம் என்பதாக சொல்லுவது இது இரண்டாவது பெரிய குற்றம் மாத்தனது ஒரு குற்றம் மாற்ற அது அல்லாவுடைய சட்டம் அல்லாவுடைய வேதம் அப்படின்னு சொல்றது இரண்டாவது குற்றம் மூன்றாவது இப்படி ஏன் மாத்திராங்கன்னு கேட்டா பொது மக்களிடத்திலிருந்து வசதி படைத்தவர்களிடத்திலிருந்து சில பொருள்களை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அதை அல்லாஹால அற்பமான பொருள் அதாவது லஞ்சம் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அல்லாவுடைய வேதத்தை மாற்றி மக்களிடத்திலிருந்து பொருள் பெற்று வசதியாக இவர்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் சுகமோகமாக இவர்கள் என்பதற்காக வேண்டி பொருள் பெறுவதற்காக மக்களிடத்தில் இருந்து இப்படி மாற்றி மாற்றிவிடுகின்றார்கள் இது மூன்றாவது பெரிய குற்றம் அப்படி பொருள் லஞ்சமாக பொருளை வாங்குவது மிக பெரிய குற்றம் இந்த மூன்று பெரிய குற்றங்கள் அவர்கள் அவர்களிடத்திலிருந்து ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால் மூன்று விதமான பயங்கரமான தண்டனைகள் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹாலா இங்கே சொல்லி காட்டுகின்றார் அவை வயல் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றார் வயல் என்று சொன்னால் நாசம் என்பது அதனுடைய அர்த்தம் அழிவு உண்டாவதுக்கு பல விளக்கங்களை வளமாக்கல் சொல்லி இருக்கின்றார்கள் அதிசர்களிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது பொதுவாக அரபியர்களிடத்தில் கடுமையான ஒரு நாசம் அழிவு ஏற்படக்கூடிய நேரத்தில் வயல் என்பதாக சொல்லுவார்கள் வயலுள்ள அவருக்கு நாசம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா கடுமையான சேதம் கடுமையான நாசம் கடுமையான தண்டனை ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு வயல்ங்கிற வார்த்தையை உபயோகிப்பது அரபையர்களிடத்தில் இருந்தது அதையே அல்லாஹால வயல் என்ற வார்த்தையை சொல்லி காட்டு சலலா அலேஸ்வரம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் வயல் என்பது ஒரு நரகத்திலே உள்ள ஒரு தனி பகுதி வயல் என்பது நரகத்திலே ஒரு தனி பகுதி அதிலே காவிர்கள் போடப்படுவார்கள் அந்த வயல் என்ற அந்த நரகத்தினுடைய ஒரு பகுதி அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அதிகமான ஆழம் கொண்ட ஒரு பெரிய பள்ளத்தாக்கு எவ்வளவு ஆழம் என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய வயல் என்ற அந்த நரகத்தினுடைய விளிம்பில் ஒரு மனிதன் தூக்கி கீழே போடப்பட்டால் நாற்பது ஆண்டுகளாகும் அவன் அடிபாகத்தை போய் சேருவதற்கு அந்த அடிபாகத்தை போய் சேருவதற்கு நாற்பது ஆண்டுகளாகும் பெயர் தான் வயல் என்பதாக ரசூல்லாம் சொன்னதாக அறிவிக்கப்படுகின்றது சாதாரணமா நம்ம பார்க்கிறோம் ஒரு உயரமான இடத்துல இருந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி கீழே போடுங்க இப்போ வானம்னு வச்சுக்கோங்க வானத்திலிருந்து ஒரு கல்லு கீழே போட்டாலும் கூட எவ்வளவு நேரம் ஆகும் கீழே வந்து சேர்றதுக்கே அந்த கல்லு போட்டா ஒரு சில வினாடிகள்ல அல்லது ஒரு சில மணி நேரங்கள்ல வந்து சேர்ந்துடும் ஒளியினுடைய வேகத்துல ஒரு பொருள் புறப்பட்டு வந்தாலும் கூட அது ஒரு சில மணித்துணிகளிலே அல்லது ஒரு சில மணி நேரங்களிலே வந்து சேர்ந்துடும் இந்த பூமிக்கு இப்போ சூரியன்ல இருந்து வெளிச்சம் பூமிக்கு வர்றது சூரியன் பூமியிலிருந்து ஒரு பதினஞ்சு கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கிருந்து ஒளி புறப்பட்டால் பூமிக்கு வந்து சேர்றதுக்கு எட்டு நிமிஷம் ஆகுது பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஒளி இங்கே வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது எட்டு நிமிஷம் ஆகுது இது ஒளியினுடைய வேகம் ரொம்ப அதிகமான வேகம் கடுமையான வேகம் ஆனா அந்த காபிரான மனிதன் அந்த இடத்துல இருந்து நரகத்தினுடைய மேல் பகுதியிலிருந்து கீழே தூக்கி போடப்பட்டால் கீழே போய் சேர்றதுக்கு நாற்பது வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த வயல் என்ற அந்த நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு பெருசு அப்படின்னு வழங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லி காட்டுகின்றார் இன்னொரு ஹதீசில இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நரகத்திலே பல பகுதிகள் இருக்கின்றன பலவிதமான தண்டனைகள் இருக்கின்றன ஒரே மாதிரி தண்டனை இல்லை சில இடங்கள்ல பாம்பை கொண்டு சில இடங்களில் தேல்களை கொண்டு சில இடங்களில் நெருப்பை கொண்டு சில இடங்களில் குளிரை கொண்டு இப்படி எல்லாம் தண்டனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பலவிதமான தண்டனைகள் பல பகுதிகள் இருக்கின்றன அதுல இந்த வயல் என்ற இடம் இருக்குதே அந்த பகுதி அதுல கடுமையான தண்டனை இருக்கும் அதனால நரகத்தினுடைய மற்ற பகுதிகள் இந்த வயல் என்ற ஓடை வயல் என்ற இந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கின்றன நரகத்தினுடைய பகுதிகளெல்லாம் அல்லாவிடத்துல பாதுகாப்பு பாதுகாப்பு தேடும் யார்ல வயல் என்ற நரகத்திலே எங்களை போய் போட்டாங்க மற்ற நரகங்கள்லாம் பாதுகாப்பு தேடும் அப்படின்னா அந்த வயலுங்கிறது எவ்வளவு கடுமையான தண்டனைக்குரியதை சிந்தித்து பார்க்குமாறு சொல்ல அலுவலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக இவர்கள் அந்த கடுமையான தண்டனைக்கு உரியவர்கள் அந்த நரகத்திலே போடப்படக்கூடியவர்கள் அது மவுத்துக்கு பின்னால் அந்த ஆகிரத்திலே அந்த தண்டனை உலகத்தில் இருக்கும்பொழுது வயல் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்க அந்த தண்டனை அவர்களுக்கு அந்த நாசம் அவர்களுக்கு ஏற்படும் அவர்களுக்கு அழிவு ஏற்படும் இழிவான கேவலமான நிலை இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏற்படும் அவர்களை ஒரு பெரிய இந்த உலகத்திலே யாரும் கருத மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு அந்த யூதர்களுக்கு எகூதிகளுக்கு ஏற்படும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றன இதனால அவர்கள் மூன்று பெரிய குற்றங்களை செய்ததின் காரணமாக அது அல்லாத்தால இந்த மூன்று வாசகத்தின் மூலமாக இங்கே ஒரே ஆயத்தில மூன்று கருத்துகளை சொல்லி சொல்லி காட்டுகின்றார் அவர்கள் எழுதி கொண்டார்கள் அந்த வேதத்துல என்ன இருந்தது தவறாத்து வேதத்துல அவர்களை பற்றி சொல்லப்பட்டு இருந்தது இது இந்த மதீனாவில இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் யூதர்களுடைய அறிஞர்கள் இருப்பார்கள் யூதர்களிலே அவர்கள் இடத்தில் போய் பாமர மக்கள் கேட்பார்கள் இப்படி ஒருத்தர் முகமது நபி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றதற்கு நம்ம வேதத்துல ஆதாரம் இருக்குதா கடைசி கடைசி அவர் நபி வருவார் அவர் இப்படிப்பட்ட தன்மைகள் உள்ளவராக இருப்பார் என்று தௌராத்திர சொல்லப்பட்டிருப்பதாக அவர்களும் சொல்லி கொள்ளுகிறார்களே அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாமன மக்கள் அந்த அறிஞர்கள போய் கேட்பாங்க கேட்கும் அதுக்கு முன்னதாகவே அந்த சிபாத்துக்களை எல்லாம் ரசூல்லாய் சவல்லா அலிஸ் அவருடைய என்னென்ன இருந்ததோ அதை எல்லாம் மாத்தி எழுதி வச்சுட்டாங்க கிடையாது முகம்மது இருக்காரு அவரு பாத்தீங்கன்னா அழகான வடிவம் உள்ளவரா இருக்கிறாரு என்ன ஆஹ் நடுநிலையான தோட்டம் உள்ளவரா இருக்கிறாரு அவருடைய கண்கள் இப்படி இருக்கின்றன கால்கள் எப்படி இருக்கிறன அவருடைய அங்க அமைப்புகள் உருவ அமைப்புகள் எல்லாம் இப்படி இருக்கின்றன ஆனா நம் வேதத்துல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது என்பதாக சொல்லி இவர்கள் மாற்றி எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை படித்து காட்டுவார்கள் சொல்லிக் காட்டுவார்கள் பாபர மக்களிடம் போன வாரம் கூட சொல்லப்பட்டது அவர்களை பற்றி அவர்களுடைய அங்க அடையாளங்கள் உருவ அமைப்பை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது இன்ன இருப்பார் என்ன தன்மைகள் இருப்பார் இன்ன அம்சங்கள் இருப்பார் என்னெல்லாம் சொல்லப்பட்டு குறிப்பாக அவர் வஜி அழகான முகம் உடையவராக இருப்பார் பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கும் இரண்டு கண்களிலும் சூர்மாயிடப்பட்டவராக அவர் இருப்பார் கண்கள்ல சுர்மா போட்டால் எப்படி அந்த கண்கள் ஒரு கவர்ச்சிகரமாக இருக்குமோ அதே போன்று சாதாரணமான நிலையிலேயே ரசுல்ல கண்கள் இருக்கும் அவர் ரொம்ப உயரம் உடையவராகவும் இருக்க மாட்டார் ரொம்ப குள்ளமானவராகவும் இருக்க மாட்டார் நடுத்தரமான உயரம் அவர் இருப்பார் என்றெல்லாம் அலி சொல்லம் அவர்களை பற்றி உள்ள சிபாத்துகள் தௌராத்திர சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படியே அழிச்சிட்டு எடுத்துட்டு வேற விதமா எழுதி வச்சுக்கிட்டாங்க எப்படி எழுதி வச்சாங்க அவர் ரொம்ப கண்கள் நீல நிறம் இருப்பார் ரொம்ப உயரமானவராக இருப்பார் முடியெல்லாம் அப்படியே தொங்கி கொள்ள கொண்டிருப்பவராக இருப்பார் முடி சில பேருக்கு சும்மா அப்படி நீல கம்பி மாதிரி தொங்கும் பாக்கிறதுக்கு அழகா இருக்காது சில பேருக்கு ரொம்ப நீக்குற அதுவும் நல்லா இருக்காது ரொம்ப சுருளா இல்லாமல் ரொம்ப தொங்கக்கூடிய முடியாக இல்லாமல் நடுத்தரமானதாக இருந்தால் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அந்த மாதிரி ரசூலா அலுவலிஸ்லம் அவர்களுக்கு முடி அமைப்பு இருந்தது ஆனா அவங்க எழுதி வச்சது எப்படின்னு கேட்டா அவர் முடி தொங்கக்கூடிய முடிவுடையவராக இருப்பார் நிலநிலவ முடி தொங்கிக்கிட்டு இருக்கோம் அவர் ரொம்ப உயரமானவராக இருப்பார் நடுத்தரமானவராக இருக்க மாட்டார் என்றெல்லாம் அந்த சிபத்துகளை என்ன இருந்தோ அதுக்கு நேர் மாத்தமான தன்மைகளை எழுதி அந்த வேதத்துல வச்சுட்டாங்க இப்ப பொதுமக்கள் கேட்கும்போது இப்படி சொன்னாங்க பாத்தீங்களா நம்ம வேதத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்களா இப்ப முகமது பாக்குறீங்கன்னே அவர் எப்படி இருக்கிறாரு அவர் கண்கள்லாம் சுருமா போட்டிருக்கு அவரை பத்தி இங்க சொல்லல அதனால நம்ம வேதத்துல சொல்லப்பட்டவர் அவர் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த பொதுமக்களை ஏமாற்றி அவர்களிடத்திலிருந்து ஏதாவது கொஞ்சம் லஞ்சம் வாங்கி பணம் வாங்கி தங்களுடைய வாழ்க்கையை சுகபோகமாக கழிப்பதற்காக இந்த நிலைகளை செய்தார்கள் இது முதல் குற்றம் மிக பெரிய குற்றம் இரண்டாவது வேதத்தில எழுதப்பட்டது அப்படி திருத்தி கொண்டு திருத்தறதை இதுதான் வேதம் என்பதாகவும் சொன்னார்கள் அவர்கள் இதுதான் வேதம் அல்லா இப்படித்தான் இறக்கினான் என்பதாக சொல்லி இது ஒரு அற்பமான பொருளை அதற்கு பகரமாக இவர்கள் வாங்குவதற்காக லஞ்சம் வாங்குவதற்காக வேண்டும் வயலுள்ளகும் மிம்மா கதபத்தை இவர்களுடைய கரங்கள் திருத்தி மாற்றி எழுதி கொண்டதின் காரணமாக இவர்களுக்கு நாசம் உண்டு இவர்கள் சம்பாதித்துக் கொண்டதற்காக வேண்டிய அதன் காரணமாக இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹத்தாலா சொல்லி அவர்களை எச்சரிக்கின்றார் இந்த ஆயத்தின் மூலமாக பொதுவாக அல்லாஹாலாவுடைய ஆயத்துக்களை மாற்றுவது அதை திருத்தி தங்களுடைய கருத்தை அதிலே புகுத்துவது என்பது மிக கடுமையான குற்றம் அது ஹராம் என்ற விளக்கப்பட்ட காரியத்தைச் சேர்ந்தது என்பதை அல்லாஹத்தாலா சொல்லிக்காட்டுகின்றார் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட லாபம் கிடைத்தாலும் சரி எப்படிப்பட்ட துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி அல்லாஹுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மாற்றுவது அதை மாற்றி சொல்லுவது அதற்காக வேண்டிய ஏதேனும் உலகத்தினுடைய ஆதாயங்களை பொருட்களை அடைவது என்பது மிகப்பெரிய குற்றம் என்று அல்லாஹால எச்சரிக்கை செய்கின்றார் இது இந்த சமுதாயத்தினருக்கும் எச்சரிக்கையாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்களுக்கு என்ன தண்டனை அதே தண்டனை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வலமாக்கள் அறிஞர்கள் அல்லாஹுடைய வேதத்தை குரானை மாற்றி சொன்னால் அதே தண்டனை உண்டு ஆனா குரான்ல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கையால மாத்தி எழுதுற மாதிரி எழுத முடியாது அது ஒரு புள்ளிய கூட மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயம் தெளிவானது ஒரு ஜேர் சபரை கூட மாற்ற முடியாது யாருமே மாற்ற முடியாது அப்புறம் மாற்றினால் அவன் கடுமையான இந்த உலகத்திலேயே தண்டனைக்குரியவனாக ஆயிடுவான் அது யாரும் விட்டு வைக்க மாட்டாங்க அந்த மனிதனை இது தெளிவான விஷயம் யாரும் ஒரு புள்ளிய கூட மாற்ற முடியாது ஆயத்துக்களை முன்பின்னாகவும் மாற்ற முடியாது வேறு மாதிரி கருத்துக்களை அதற்கு சொல்லவும் முடியாது அந்த ஆயத்து அமைப்புகளை மாற்றாது அமைப்பை மாற்ற முடியாது கருத்துக்களை மாற்றி சொல்லுவது இருக்கின்றதே அர்த்தங்களை மாற்றி விளக்கங்களை மாற்றி சொல்லுவது அப்படி சொன்னாலும் இதே தண்டனை உண்டு என்பதை அல்லாஹால எச்சரிக்கை செய்கின்ற நம்ம பாக்குறோம் பல பேர் பல கூட்டத்தார்கள் அந்த காலத்திலிருந்தே வந்துகிட்டு இருக்கிறாங்க சில ஆயத்துக்களுக்கு தங்களுடைய விருப்பப்படி சல்லல்லா அலிஸ்வல் அவர்கள் சொல்லி தந்த சஹாபாக்கள் சு சுட்டிக்காட்டிய முபஸ்திரியன்கள் விளக்க உரையாளர்கள் முபஸ்ரீன்கள் எதை சொல்லி இருக்கின்றாரோ அந்த கருத்துக்கு மாற்றமாக சில ஆயத்துகளுக்கு சில கருத்துக்களை சொல்லி தங்களுடைய மனோ இச்சை அவர்கள் எந்த வழியை பின்பற்றி செல்கின்றார்களோ அந்த வழியில மக்களை இழுப்பதற்காக வேண்டி அதன் மூலமாக உலகத்தினுடைய ஆதாயங்களை தேடிக்கொள்வதற்காக வேண்டி குரானுடைய ஆயத்துகளுக்குள்ள கருத்துக்களை மாற்றி சொல்லுவது அவந்தாளுக்கு இதே தண்டனை உண்டும் யார் யார் அப்படி செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த தண்டனை உண்டு இப்ப நம்ம பாக்குறோம் குரான் ஹதீஸ மட்டும்தான் நம்பணும் இமாம்களை எல்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இமாம்கள் கூட்டத்தை அஹ்ல ஹதீஸ் அப்படின்னா அல்லது குரான் ஹதீஸ் அஹ் குரான் ஹதீஸ் அப்படின்னு சொல்லியோ தனிப்பட்ட அதே இமாம்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தனியா குரான் ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய சில மனிதர்கள் அதில் குறிப்பாக வாலிபர்கள் தங்களுடைய அறிவை மட்டும் பயன்படுத்தி சில ஆயத்துகளுக்கு இப்படித்தான் கருத்து முகசீரிய பெரும் என்னென்ன கருத்துக்களை சொன்னாங்களோ அதெல்லாம் தள்ளுபடி செஞ்சதுக்கு கருத்துகளை சொல்றது அவர்களுக்கும் இதே தண்டனை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சீடியின் முழு உரிமையும் சாயிதா உரியது இதை வேறு யாரும் இதிலிருந்து ஒரு பகுதியோ இந்த சீடியையோ காப்பி செய்து விற்பனை செய்வதே தண்டனைக்குரிய குற்றமாகும் நாங்கள் வெளியிட்ட இந்த செய்தியின் நடுவின் உட்புறத்தில் சிறிய எழுத்தில் சைதா சென்னை இரண்டு என்பதாக ரிஃப்ளெக்டில் பிரிண்ட் செய்திருப்பதை பார்த்து கொள்ளவும் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹ் வரகாத் நிறையா வந்து விஜாத்தான தவறான காரியங்கள் நூதனமான காரியங்கள்லாம் வந்துடுச்சு உங்களுக்கு என்பதாக சொல்லிக் கொண்டு ஆயத்துகளுக்கு தவறான கருத்துக்களை அறுத்துக்களை அர்த்தங்களை சொல்லி தவறான கருத்துக்களை சொல்லி மக்களை ஏமாற்றுவார் அப்படி சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா இவர் ஒரு தலைவர் ஆயிடுறார் இவர் ஒரு இமாமா ஆயிடுறாரு இவருக்கு ஒரு பெரிய ஜமாத் ஒரு கூட்டம் இருக்குது அதன் காரணமாக அந்த மக்கள் எல்லாம் இவரை பின்பற்றி இவருக்கு சுகபோகமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்காகவே அவர்களை பயன்படுத்திக் அப்படி நிறைய நடக்கும் ஒரு இயக்கம் ஒரு ஜமாத்தை உற்பத்தி செய்து கொண்டா இவர் அமீர் ஆகிடுறாரு இவருக்கு கீழே ஆயிரம் பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட இருந்தால் காசை வசூல் பண்ணி இவர் சுகபோகம் ஆழ்வார் இப்படி ஒரு சார இன்னொரு சாரார் ஆயத்துகளுக்கு தவறான விளக்கங்கள் கூறி தங்களை என்பதாக சொல்லி கொண்டு இந்த ஆயத்துகளுக்கு சில அந்தரங்கமான அர்த்தங்கள் உண்டு இந்த சாதாரணமான ஆலிம்சாக்கள்லாம் சாதாரணமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய அவங்கலாம் சரியாத்துடைய ஆலிம்சாக்கள் நாங்கள்லாம் தரீக்கத்துடைய ஆலிம்சாக்கள் எங்களுக்கு மாலிபா தெரியும் ஹக்கீக்கத்தை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்துக்களுக்கு தவறான கருத்துக்களை சொல்லி அதுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறது நம்ம மாரிபாவுடைய வழிய வழியில செல்லுவோம் இவங்கெல்லாம் சாதாரண ஆலிம்கள் நீங்கள் தொழு தொழுகல்லாம் தொழுகை சொல்றாங்க பாருங்க அவங்கலாம் சாதாரணமாக ஆலிம்சா தொழுகைக்குள்ள ஒரு ஞானம் இருக்கணும் தொழுகைக்குள்ள ஒரு பக்தி இருக்கணும் தொழுகைக்குள்ள அல்லாவை பார்க்கக்கூடிய காட்சி தெரியணும் அப்பதான் அது தொழுகையாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில ஆயத்துக்கள் எல்லாத்துக்குமே குரான் வழிகாட்டா தவறா போனாலும் அதுக்கும் அர்த்தம் சரியா வரும் நேர்மையா போனாலும் சரியா வரும் மேல போனாலும் சரி போனாலும் சரி நடு மையமாக எப்படி இருந்தாலும் குரானை வச்சா எல்லாரும் எல்லாம் செய்யலாம் அப்படிப்பட்ட அமைப்பில தான் அல்லாஹால குரானை வச்சிருக்கிறோம் யார் நேர் வழி நடக்கின்றார்கள் யார் இந்த குரானை ஒழுங்காக விளங்கி செயல்படுகின்றார்கள் என்பதை அல்லாஹால சோதிப்பதற்காக வேண்டிய அல்லாஹாலா ஒவ்வொரு ஆயத்துக்கும் பல கருத்துகள் வரக்கூடிய அமைப்பினை வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஆயத்துக்கு பல நூற்றுக்கணக்கான கருத்துகள் இருக்கு நம்மளே சொல்றோமே ஒரு ஆயத்துக்கு எவ்வளவு அர்த்தம் சொல்றோம் நிறைய அர்த்தங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம் எவ்வளவு நாளாச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு நாலாவது வாரம் கிட்டத்தட்ட மேலாச்சும் ஆரம்பிச்சு இப்ப எவ்வளவு எழுபத்தி நாலாவது வாரத்துல எழுபத்தி எட்டாவது ஆயத்தான் சொல்லிட்டு இருக்குது இப்போ எழுபத்தி எட்டாவது ஆயத்து ரெண்டு வருஷத்துக்கு மேலாச்சும் ஆரம்பிச்சு அரை ஜூஸ் தான் போயிருக்குது அலிப்லாம் ஜூஸ்ல அரை ஜூஸ் போயிருக்கு இது சாதாரண விளக்கம் இன்னும் அதிகமான ஆழமான விளக்கங்கள் சொன்னா ஒரு ஆயத்துக்கு பல வருஷங்கள் கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் குரான்ல இருக்கு சரி அப்படி குரானுடைய ஆயத்துக்களை வச்சுக்கிட்டு தன்னை ஷெக் என்பதாக சொல்லி நான் உங்களுக்கு முரியுது கொடுக்குறேன் பயத்து கொடுக்கறேன் என்பதாக சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு தவறான விளக்கங்கள் சொல்லக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க அல்லாவப்பா சலலாலேய சொல்லி இருக்கிறாங்க ஷெஹ்மார்கள்ல பல பேர் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம மெட்ராஸ்லயும் பல பேர் இருக்கிறாங்க ஷேஹ்மார்கள் இருக்கிறாங்க தவறான விளக்கங்களை சொல்லி நாங்க சிகர்ல ஈடுபடக்கூடியவர்கள் நாங்கள்லாம் வந்து கல்வினால தொழுகக்கூடியவங்க நீங்க எல்லாம் உடல்ல தொழுகிறீங்க நாங்கெல்லாம் கல்விலையே அப்படி தொழுகிறோம் அதனால உடல் தொழுகையெல்லாம் சரியா வராது என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதுலயும் பல பேர் சேர்றாங்க இப்ப நிறைய பாக்கலாம் இங்க பல பேருக்கு தெரியும் ஒருத்தர் எப்படி சொல்றாரு சல்லா அலிஸ் ஹதீஸ்ரீ சொல்லி இருக்கிறாங்க என்றால் என்ன அப்படிங்கிற கேட்கப்பட்ட பொழுது சல்லாஹ் விளக்கம் சொன்னாங்க அன் தாழ்வுதல்லாக காரண கத்தர அல்லாவை நீ பாக்கறத போல வணங்கணும் அதுதான் அல்லாவ பாக்குறத போல வணங்கணும் ஒழுகும் போது நோம்பு வைக்கும் போது ஹஜ்ஜி செய்யும் போது ஜக்காத்து கொடுக்கும்போது இந்த வணக்கங்களை எல்லாம் செய்யும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அல்லாஹ் அல்லாவை நாம பாக்குறோம் அல்லா நம்மளை பாக்குறாங்க அடுத்த கட்டம் நாம் அல்லாவை பாக்குறோங்கிற மாதிரி வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலா அலிஸ்லாம் விளக்கம் இருக்காரு அப்படின்னு சொல்லி சும்மா அப்போ அல்லாவை பார்க்க அல்லா அல்லாவை பார்க்காத மாதிரி வணக்கம் அது வர வணக்கம் அல்லவா அது அவாதத்தல்ல அதனால எங்க கட்சியில சேருங்க அல்லாவை நான் காட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஷேக்மார்கள் இருக்கிறாங்க அந்த கட்சியில சேர்ந்தவொன்னா அல்லாவை காட்டுவாங்க அவங்க அது எப்படி காட்டுவாங்கன்னு நமக்கு தெரியாது அல்லா பார்க்க முடியாதுங்கிறது நிச்சயமான விஷயம் அது ஆனா அல்லாவை காட்டுற அல்லாவை பாக்குற மாதிரி வணங்க சொல்லிடுற சுல்லாசல்லா அலிஸ்லாம் அவர் சொல்லியிருக்கிறாங்க எங்க கூட சேர்ந்துகிட்டீங்கன்னா நாங்க அல்லாவை காட்டும் என்று சொல்லக்கூடிய சில ஷேக்மார்கள் இருக்கிறாங்க அதுக்கு சில ஆயத்துகள் இந்த ஹதீசா அடிப்படையாக வச்சு சல்லாரிசன் சொல்லியிருக்கிறாங்க அதனால இப்படித்தான் வணங்கணும் இது சாதாரணமா தொழுகிறாங்களா பள்ளியாசல்ல போய் அதெல்லாம் சரியான தொழுகை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்து இவர் செய்காக ஆகி மற்றவர்களையா முறியீடுகளாக ஆக்கி அவர்கள் மத்தியிருந்து காசு வாங்குறது அதுதான் மெயின் ஏதாச்சும் ஒரு வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு சந்தா போடுறது அந்த மாசம் வருஷம் சந்தாவில இவருக்கு கோடிக்கணக்கான பணம் சேர்ந்து போயிடும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் கட்சியில இருப்பாங்க நிறைய நடக்குது மாதிரி இன்னும் சில பேரு அதெல்லாம் வேண்டியதே இல்லப்பா அல்லாவே குரான் சாதாரண மனிதர்களுக்கு உரியது அது யாருக்கு உன்னுடைய ரப்பை வணங்குவீராக பார்த்து அல்லா சொல்றான் அது பொதுமக்கள் எல்லாத்துக்கும் உலக மக்கள் எல்லாத்துக்கும் எப்பைல் உடத்தில் வார்த்தைக்கு உறுதிங்கிற அர்த்தம் இந்த குரான்ல கிடையாது குரான் அந்த இடத்துல உறுதிங்கிற அர்த்தம் கிடையாது உறுதியாக வரக்கூடிய ஒண்ணு இருக்குது அது யாரும் உலகத்துல எந்த மனுஷனு மறுக்கவே முடியாது எந்த அறிவாளியை மறுக்க முடியாது எந்த பராக்கிரமசாரியும் பலம் உள்ளவனும் மறுக்க முடியாது அந்த உறுதியா வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது என்னது மவுத்து அதை யாரும் மறுக்க முடியாது உறுதியா வர அந்த மவுத்துக்கு பேரு எத்தையின் அல்லாத்தல்லாம் சொல்றாங்க அது நிச்சயமா வரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேரு எத்தைன்னு சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் ஹத்தா எத்தியக்கல் எத்தைன் அப்படின்னா மவுத்து வரும் வரைக்கும் மவுத்து உமக்கு வருவோம் வரைக்கும் உம்முடைய ரப்பை வணங்குவீராக அப்படின்னு அர்த்தம் இந்த என்ன பண்றாரு கேட்டா எத்தீனுக்கு எத்தீனுங்கிற அர்த்தம் தான் சொல்லணும் மௌத்து நீங்க அர்த்தம் எத்தையும் உறுதினு அர்த்தம் உறுதி வரும் வரைக்கும் வணங்குவீராக அப்படின்னு அர்த்தம் செய்யணும் அதனால நமக்கெல்லாம் உறுதி வந்துருச்சு என்ன உறுதி அல்லா ஒருத்தர் அவனுடைய முகமது இருக்கு அப்படின்னு நம்பறதான உறுதிங்கிறது அந்த எத்தையும் நமக்கு வந்துருச்சு இல்ல வர்ற வரைக்கும் தான் வணங்க சொல்லியிருக்கிறான் அல்லாத்தால அதனால நமக்கெல்லாம் இப்ப என்ன அவருக்கு எத்தையும் வந்துருச்சா இல்லையா எல்லாத்துக்கும் எத்தையும் வந்துருச்சு அதனால வணங்கக்கூடாது இனிமேல் வணங்க வேண்டியது அதெல்லாம் எத்தையும் வராதவங்களுக்கு தான் அந்த விவாதத்து வணக்கம் அப்படின்னு சொல்லிக்காட்டி அந்த ஆயத்தை சொல்லி தவறாக கருத்துக்களை சொல்லி மக்களை வழி கெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன சிலரு தொழுகணும் கண்டிப்பாக தொழுகணும் தொழுகாமல் இருந்தால் விமோசனமே கிடையாது ஆனால் தொழுகியில அல்லாவை பார்க்கணும் ரசூலை பார்க்கணும் தொழுகைக்குள்ளேயே அதுக்கு என்ன ஏற்பாடு என்ன எப்படி செய்கிறது அது எங்கள் தரிகாவில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அல்லாவை அப்படியே தொழுகையில நிற்கும்போதே அல்லாவை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் நீங்க சாதாரண ஆலிம் சாக்கெல்லாம் பின்பற்றி சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஒண்ணு கதையே நிறைவேறது அப்படின்னு சொல்லி தங்களுக்கு ஆளுகளை சேர்க்கக்கூடியங்க சில பேர் மாறி மா ஞான கருத்துக்களை சொல்லி ஏதாவது கதைகளை சொல்லிட்டு இருக்கிறது இப்ப சில பேர் இப்படி செய்வாங்க லா இலா இல் அல்லா முகமது ரசூல்லா அப்படின்னு நல்லா சொல்ல சொல்லி சல்லா சொல்லி இருக்காங்க அப்படி சொன்னாத்தான் முஸ்லீமாக முடியும் லா இலாஹி அல்லா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அப்ப நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க எல்லாத்துக்கும் உருதுலையா தமிழ்லயா மற்ற இங்கிலீஷ்லயா தமிழ்ல படிச்சீங்கன்னா இப்படி இருக்கும் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் லா இலாஹி அல்லா அப்படின்னா முகமது ரசூலுன்னா முகமது சல்லா அலிஸ்வல் அல்லாஹ் தல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் அப்படிங்குற அர்த்தம் இதை சொல்லுவாங்க சாதாரணமா அர்த்தம் திட்டம் இந்த அர்த்தத்தை சொல்லுவாங்க ஆஹ் இந்த அர்த்தம் தப்பு இப்படி செய்ய கூடாது முதல்ல என்ன அது லா இலாக இல்லல்ல சொன்னா அல்லாஹ் உறங்க அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அது ஏன் லா இலாக இல்லல்லான்னு சொன்னான் அல்லா ஒருத்தன் அப்படிங்கிற அல்லாஹ் வாஹித் அல்லாஹு அஹத் அப்படின்னு சொன்னா போதுமே அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஏகனாக இருக்கக்கூடியவன் லாஇலாக என்ன அர்த்தம் எந்த கடவுளும் கிடையாது இல்ல அல்லா அல்லாவை தவிர அதே அப்படி சொல்லணும் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி உங்களை சொல்ல அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குழம்பு போயிடும் ஒரு மாதிரியா என்னடா இது புதுசா சொல்றாரு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யோசனை யோசனை பண்ண ஆரம்பிச்சிருவாரு பாத்தீங்களா இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அர்த்தம் எல்லாம் தப்பா சொல்லி இருக்கிறாங்க இந்த ஆலிம் ஷாக்கெல்லாம் அதனால நீங்க நம்ம தரிகால சேர்ந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு களிமாவுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லி தருவோம் இது வரைக்கும் உங்களுக்கு களிமாவுக்கு விளக்கமே தெரியும் களிமாவுக்கு விளக்கம் தெரியல நீ முஸ்லீமாகவே முடியாது முஸ்லீமா சொன்ன எப்படி தொழுகிறது நீ அதனால முதல்ல களிமாவுக்கு அருத்தம் தெரிஞ்சுக்க முதல்ல என்று சொல்லி அந்த களிமாவுக்கு ஏதோ பெரிய புதுசாக கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லி அதுக்கு சில ஆயத்துக்களை சொல்லி சில ஹதீசுகளை சொல்லி மனிதர்களை வழி எடுக்கக்கூடிய குருமார்கள் பல பேர் ஷேக்மார்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இந்த சட்டத்துல சேர்ந்தவங்க இப்படி பல மனிதர்கள் இருக்கிறாங்க பல ஷேக்மார்கள் இருக்கிறாங்க அல்லாஹாலாவுடைய ஆயத்துகளையும் சல்லா அலிசலமுருடைய வழிமுறைகளை நடைமுறைகளை மாற்றி காட்டி சொல்லக்கூடியவர்கள் அவர் எதுவுமே தொழுக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அல்ல தொழுகையில தொழுக வேண்டும் இப்படி எல்லாம் தொழுதா சாதாரணமா தொழுதாது செல்லுபடி ஆகாது என்று சொல்லக்கூடியவர்களும் இன்னும் சில பேரு ஷை கட்டாயமாக உங்களுக்கு ஒரு ஷேக் வேணும் ஷெக் இல்லைன்னு சொன்னா நீங்க விமோச்சனமே பெற முடியாது ஷெய் இல்லாம நீங்க தொழுது நோம்பு வச்சு பலனே கிடையாது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இருக்கிறார் அதனால் ஷைகை கண்டிப்பாக ஏற்படுத்தி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருப்பதாக கூட சொல்லுவாங்க யார் எல்லாருக்குமே ஒரு ஷேக் இருக்கணும் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனுக்கும் அவருக்கு ஒரு ஷேஹ் இருக்கணும் இவர் அவருடைய முறீதா இருக்கணும் வயத்து வாங்கினவரா இருக்கணும் அப்படி ஷைஹ் யாருக்கு இல்லையோ இவருக்கு யார் ஷெய்கு சைதான் தான் ஷேஹா சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கிறதாக சொல்லி மக்களை ஏமாத்தி அப்படியா சாதாரணமா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தொழுகணும் அல்லாவுடைய பயம் இருக்கணும் இருக்கக்கூடியவங்க தொழுகணும் நோன்பு வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னா நீங்க முறீது கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு முறீத வாங்கிவாங்க காசு கொடுத்து வாங்குறது இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்டனை உண்டு அல்லாஹுடைய சட்டங்களை யார் யார் மாற்றுகின்றார்களோ இப்ப நவீனமாக சொல்லக்கூடிய முறையில இருந்தாலும் சரி குரான் அதிஸ் தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி சொன்னாலும் சரி அதுலேயும் சில தவறுகள் அதே போன்று இந்த ஷெய்குமார்களாக இருக்கக்கூடிய ரொம்ப கீழே போய் இப்படி சொல்லக்கூடிய அதாவது ஷெகுமார்கள் இப்படி அல்லஹையும் நம்புறதோட வலிமார்களையும் நம்பணும் வலிமார்களுடைய கபர்களை ஜியாரத்து செய்யணும் வலிமார்களோட ரொம்ப தொடர்பு கொள்ள வேண்டும் கபர்களை ஜியாரத்து செய்யறது கபருக்கு சந்தனம் போசுறது கோடி ஏத்துறது பண்றது இதை பண்றது கபர்களை செய்ய வேண்டிய அந்த காரியங்கள்லாம் செஞ்சாதான் உங்களுக்கு விமோச்சனமே கிடைக்கும் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே கிடைக்காது வெறும் அல்லா ரசூலை மட்டும் நம்மனா பத்தாது வலிமார்கள்ட்ட போய் முதல்ல வேண்டுதல் செய்துகள் அவங்கள பிடிச்சா தான் அவங்க கொண்டு போய்தான் நம்மளை எங்க கொடுப்பாங்க சேர்ப்பாங்க அல்லாட்ட சேர்ப்பாங்க அதனால நீங்க எங்களை பிடிச்சிங்க நாங்க கொண்டு போய் வலிமார்கிட்ட உங்களை சேர்த்துருவோம் வலிமார்கள் கொண்டு போய் ரசூல்கிட்ட சேவ ரசூல் அல்லாட்ட சேவோ அல்லா கொண்டு போய் சொர்க்கத்துக்கு போயிடும் இன்னும் சில பேர் நேரடியாக சொர்க்கத்துக்கு போறவங்களே உண்டு செய்குமார்கள் எங்களை பின்பற்ற எங்க செய்கை பின்பற்றினால்தான் நீங்க சொர்க்கத்துக்கே போக முடியும் மனிதர்களும் தத்தளித்துல மஷர் பின்பற்றி இருக்கின்றாரோ அவர் வந்து தன்னுடைய முறியதன்கள் தேடி பிடிச்சு கொண்டு வந்து அவர் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அழைச்சுக்கிட்டு சொருக்கம் போயிடுவார் நீங்க எந்த எந்த கவலையும் கிடையாது இப்ப அந்த சில பேர் டிராவல்ஸ்ல பொறுப்பேற்றுக் கொள்றாங்கல்ல எங்கள் குரூப்பில் வாங்க நாங்கள் சுகமாக அவங்களை அழைச்சிட்டு போகிறோம் அஜிக்கு போகிறோம் டிராவல்ஸ் இதுக்கு போகிறோம் டூரு போகிறோம் அஜ்ஜிமீருக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்டெல்லாம் நம்ம காசை கொடுத்து பதிவு பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா பொறுப்பும் அவங்கள சேர்ந்துது சாப்பாடு போடுறது டிராவல்ஸில் கொண்டு போகிறது மற்ற பிரச்சனைகள் பாஸ்போர்ட் பிரச்சனையா விசா பிரச்சனையா எல்லாமே அவங்கள சேர்ந்து அது மாதிரி இந்த ஷைஹை ஏற்படுத்தி எல்லா விசாவையும் அவர் பார்த்துக்குவார் நேரடியாக கொண்டு போய் சொந்தத்தில் சேர்த்துடுவார் அப்படி சொல் ஷைகுடைய கையை கைப்பிடிக்காதவன் அவன் சொருக்கம் போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க ஒரு செய்கிற செஞ்சிட்டு இருந்தானா அல்லாவை பார்த்தாதான் நான் அல்லாவை காட்டுறேன் உங்களுக்கு அல்லாஹ் பார்த்தாதான் அவங்களுடைய வணக்கங்கள்லாம் சரியாகும் அல்லாவ காட்டுறேன் என்னடத்துல பயத்தை வாங்கி அப்படியே நிறைய பேர் பயத்தை வாங்கிட்டாங்க அல்லாவை பாக்குறதுதான் யாருக்குதான் ஆசை இருக்காது என்கிட்ட பயத்தை வாங்கினா அல்லாவை காட்டுறேன் இன்னைக்கே ராத்திரிக்கே அப்படின்னு சொல்லி சரி அந்த ஷெக் ஒரு இடத்துல தங்கி இருக்காரு ஒரு வீட்டுல அந்த வீட்டுடைய மாடியில ஒரு பெரிய ஒரு ஓட்டை ஒண்ணு சொன்னாரு ராத்திரியில அல்லாவை காட்டுறது அந்த ஓட்டை வழியா அல்லாவை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏராளமான மனிதர்கள் எல்லாம் பையத்து வாங்கி அந்த பையத்து வாங்குறதுக்கு ஒரு தட்சணை ஒண்ணு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்சணையெல்லாம் கொடுத்து பையத்துல வாங்கியாச்சு வீடு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க விக்க மக்கள் வந்து சேர்ந்துட்டாங்க அல்லாவை பாக்குறதுக்காக வேண்டி சரி ஒவ்வொருத்தரா வாங்க அந்த ஹாலில் உட்காந்துக்கணும் அங்கேருந்து ஒருத்தரா வரணும் இந்த ஓட்ட வழியாக மேலே பார்க்கணும் அல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேக் பக்கத்தில் நின்றுக்குவார் இவற்றை வந்து அவரை பார்க்க சொல்லுவார் அவர் முதல் முதல்ல ஒரு ஆள் வந்தார் பையத்து வாங்கினா ஒரு பெரிய ஆள் அவர் வந்த உடனே முதல்ல சொன்னார் ஆனால் அல்லாவை பார்க்கறது அப்படின்னு சொன்னால் நான் இப்போ காட்டுவேன் அல்லா தெரியுவான் ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு நிபந்தனை முக்கியமான நிபந்தனை என்னென்னு கேட்டால் நீ வந்து ஹராத்தில் பிறந்திருக்க கூடாது ஹராமில் பிறந்திருதுன்னு சொன்னால் அதெல்லாம் தெரிய மாட்டோம் ஹலாலான முறையில் பிறப்பு இருந்துச்சுன்னா தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடு ஆமாம் அது சரிதான் இவர் பார்த்தாரு ஓட்ட வழியாக பார்க்குறாரு நல்லா தெரியவா ஒன்றுமே தெரியல ஏன் எல்லாம் தெரியறானா அப்படின்னு கேட்டார் சீ சிங்கினது கேட்கறாரு இவர் யோசனை பண்ணுறாரு முத பாக்குறாரு தெரியலன்னு சொன்னால் ஹராத்தில் வந்தான்னு சொல்லிடுவான்னு இருந்தாலும் அப்படிங்கிற வேறு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்ன தெரியுறானா இல்லை அப்படின்னாரு அப்புறம் என்ன இல்லங்கிறீங்க ஹராத்துல சொல்லி போடுவாங்க என்ன அல்லா பாத்தீங்களா ஆமா தெரியுறேன் அப்படியா அப்படின்னு இன்னொரு ஆள் வந்தாரு அவரு கவலை எவ்வளவு வெளியே போயிட்டாரு முடிஞ்சு வச்சு அவரோட கதை ரெண்டாவது ஆளுக்கு அதே நிபந்தனை இந்த மாதிரி ஹலாலா பிறந்திருந்தா தெரியவா இல்லைன்னா இல்லை பார்க்குறாரு எல்லாம் தெரியுறானா அவரும் அதே மாதிரி கொஞ்சம் யோசனை போயிட்டு ஆமாம் தெரியுறோம் தெரியுறோம் ரைட் சரி நீ இப்போ மூணாவது ஒரு நாலாவது ஒரு ஆள் அஞ்சாறு பேர் வந்தாங்க கடைசியில் கொஞ்சம் வயசான ஆள் ஒரு ஆள் வந்தார் அப்புறம் அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே இருக்கு அவர் வந்தார் அந்த ஆள் வந்து படிப்பறிவு இல்லாத ஆள் கிராமப்புறத்து ஆள்னு வச்சுங்களேன் வந்தார் இப்படி பார்க்குறாரு பார்த்த உடனே தெரியல ஏன்னா எல்லாம் தெரியுறேண்ணா இல்லையா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னாரு ஒன்றுமே தெரியல எனக்கு அப்படின் நல்லா பாரு இல்ல ஒண்ணுமே தெரியல அப்ப நீ ஹாரத்துல பிறந்திருப்ப நான் எங்கேயும் ஹாராத்துல குறைஞ்சேன் ஒண்ணுமே தெரியலையா ஒரு சமயம் நீ பிறந்திருப்பா ஏன்னா ஒண்ணுமே தெரியலையா அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே தெரியல இவர் ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னோன்னா இந்த ஆள் ஹாராத்துல குறைஞ்சா அவன் அந்த ஆள் வந்து இவரை திட்ட இவர் அவரை திட்ட இப்படின்னு சொல்லுவோம்னா அந்த வெளியே போய் நின்று இருந்தாங்க பாருங்க போன முதல்ல பார்த்தாங்களா அஞ்சாறு பேரு எனக்கும் தெரியலங்க எனக்கும் தெரியலங்க எனக்கும் தெரியலங்க சும்மா சொல்லுவாங்க போட்டு சாத்தி சாத்தின்னு சாத்தி சேகை அடிச்சு அனுப்பி விட்டாங்க எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் நிறைய நடக்குது இந்த மாதிரி சில ஷேக் மார்கள் எவ்வளவு ஏமாத்து வேலை நடக்கிறது யூதர்கள் அவர்களுக்கு அல்லாஹால முன்னால கேட்டு அதுல ஒரு கேட் கீப்பர் இருப்பார் இப்ப நான் போறேன்னு வச்சுங்க நீங்க யாரு என்ன என்ன வேலை இந்த மாதிரி ஷேக் பார்க்கணும் அவங்களை பாக்கணும் அப்படியா நீங்க எந்த ஊரு என்ன ஊர் உங்கள் பேர் என்ன இந்த உங்களுக்கு வயசு என்ன உடனே அவர் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு புக்கு வச்சுருப்பார் அதில் எல்லாத்தையும் குறித்துக்குவார் உங்கள் வயசு என்ன ஊர் என்ன பேர் என்ன ஆனா பெண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன தொழில் செய்கிறீங்க கல்யாணம் ஆனவரா கல்யாணம் ஆகாதவரா எத்தனை பிள்ளை இருக்குது ஆம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளை எத்தனை எல்லாத்தையும் கேட்டு ஒரு நோட்டு குறித்துக்குவார் குறிச்சிட்ட உடனே சரி நீங்கள் நான் அனுமதி கேட்குறேன் செய்கிட்ட வா பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு போய் கேட்டு வருவார் சாயந்தரம் வர சொல்கிறாரு நாளைக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவார் உடனே அவர் போயிடுவார் போயிட்டு நாளைக்கு வருவார் நாளைக்கு வந்த உடனே கரெக்டாக அந்த டைம் முதலே அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கியாச்சு இல்லை டைமுக்கு பார்க்குறதுக்காண்டி வேறு உள்ளே போவார் போன உடனே வாங்க நிஜாமுதீன் வாங்க சௌக்கியமாக இருக்குமா செலவாக வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சரிக்கு சொல்லுவார் என்னடா இது நம்ம பேர் திடீர்னு சொல்கிறார் பெரிய ஆச்சரியமாக இருக்குது நம்ம இதுக்கு போகிறனால பார்த்ததே கிடையாது நம்ம வீட்டில் எல்லாம் சரிமா இருக்குங்களா பிள்ளைகள்லாம் சரியமாக இருக்காங்களா இந்த பிள்ளைகள்லாம் உங்கள் பிள்ளைங்களாம் ரெண்டு பேர் படிச்சுட்டு இருந்தாங்களா என்ன பண்ணுறாங்க எப்படி உங்கள் தாய் தாப்பெல்லாம் சௌரியமாக இருக்காங்களா தாப்பனாரு இறந்து போயிட்டாரு அவருக்கு எப்படின்னா ஜுவால எல்லாம் கேட்பாரு இவர் சேர்த்தவனே இவருக்கு பெரிய ஆச்சின உடனே காலில் உழுந்துருவாரு அவர் உளுந்து நீங்க இவருதான் ஷேஸ்னா ஷேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அந்த ஆள் செத்து போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு அந்த ஆளு கதை அந்த இப்படிலாம் செஞ்சு கடைசியில வந்து ஒரு நாள் கூட்டு வெளியே போட்டு போச்சு அது என்னன்னு கேட்டா இந்த ஆள் முதல்ல இருந்து கேட்கிற கேக்குறான் பாருங்க ஒரு ஆள் உட்காந்து நோட்டுல எழுதுறாங்கல இங்கிருந்து அதை உடனடியாக அந்த ஆள் அனுப்புறது அப்படிங்கறதும் உண்டு போயிட்டு வாங்க சொல்றதும் உண்டு உடனடியாக அனுப்புறதா இருந்தால் இங்கிருந்து ஒரு மைக் இருக்கும் அந்த மைக் ஆன் பண்ணி விட்ட உடனே அவருக்கு ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க இவர் பேசுறதெல்லாம் அங்கே கேட்கும் இவருடைய பேர் என்ன ஊர் என்ன எல்லா விஷயமும் வந்து அங்கே அவர் மைக்கில் ஸ்பீக்கர்ல கேட்டுக்குவாரு இவர் பேசுறதெல்லாம் நாளைக்கு வாங்க மத்தியானம் வாங்க சாய்ந்தரம் வாங்க அப்படின்னு சொன்னா ஸ்பீக்கர்லையும் கேட்டுக்குவாரு இந்த நோட்டில் குறிச்சா இருப்பாருங்க இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருவாரு அவர் திரும்ப வரும் பொழுது ரெண்டாவது வரும்பொழுது இன்னும் ஆள் இத்தனியா நம்பர் சீட்ல உள்ள ஆள் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு இவர் உன்ன வந்த உடனே உங்க பேரு அவருடைய பேரை சொல்லுவாரு மற்றா பேரை சொல்லுவாரோ அம்மா பேரை சொல்லுவாரு அவருடைய பிள்ளைய கல்யாணம் பண்ண தான் பண்ணாது தான் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு அதான் முதல்ல கேட்டு வச்சுக்கிட்டாரு இவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுவாரு இப்ப அவர் பெரிய ஷேக் அந்த ஷேக் ஒரு தொழுகவே வேணாம் கஷ்பிய பண்ணி முடிச்சுக்கிட்டு அவருடைய படம் ஒண்ணு கொடுப்பாங்க இப்பவும் சில ஷேக் மார்கள் இங்க மெட்ராஸ்லயும் கூட இருக்கிறாரு அவருடைய போட்டோ ஒன்னு கொடுப்பாங்க அந்த ஃபோட்டோவை ஜோப்பில் வச்சுக்க வேண்டியது அவர் என்ன பண்ணுவாங்க அந்த ஃபோட்டோவை முன்னால் மாட்டிக்க வேண்டியது அந்த ஃபோட்டோவுக்கு முன்னால் உட்காந்துக்க வேண்டியது சில தஸ்வியாத்துகள் சில திக்கெலாம் சொல்லி கொடுப்பாங்க அந்த திக்கிற அல்லா அலா இல்லா இல்லை அல்லா அப்படின்லாம் இருக்காது வேற மாதிரி இருக்கும் அந்த திக்கிற்கெல்லாம் சொல்லி அதை ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியது ஆயிரம் தடவை ரெண்டாயிரம் தடவை ஓதிட்டு முடிச்சா போதும் அவருக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு போயிடுது என்று சொல்லி தினங்கள்கிட்ட காசை வசூல் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஷேசுமார் இருந்தாலும் முடிச்சுட்டு ஆள் கதை கதை முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் சில ஷேஷுமார்கள் இருக்கிறாங்க போட்டோவை வாங்கி அதாவது இந்த தரீகாவில வந்து ஒண்ணு இருக்குது அல்லாஹிலேயே இவர் அழிஞ்சு போறது அல்லாஹுடனே ஒன்றி போறது ரசூலிலேயே தன் லைக் அப்படியே ஐக்கியம் ஆயிடுறது ரசூலிலேயே ஐக்கியம் ஆயிடுறது ரசூலை பற்றி ஐஷ்கு பெரிய ஆஷிக்கு ரசூலாயிடுறது ஆஷிக்கு பில்லா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பனாவாயிடுறது எப்போ எல்லா விஷயங்களும் ஷேக் தான் இவருக்கு ஷேகை விட்டால் வேற கதியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு அந்த பனாபி ஷேக்கு அடையாளம் கேட்டால் அவருடைய போட்டோ ஜோப்ல வச்சுக்கணும் ஷெய்குடைய நினப்பு வரும்போது அப்படி தூக்கி பார்த்துக்கணும் பார்த்தவனே அப்படி திருப்பி வச்சுக்கணும் அப்போ ஷேக்குடைய நினப்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்கு படுக்க போகும்போது ஆயத்தூ குறிச்சி இதெல்லாம் ஓதிச்சு ஷேக்குடைய போட்டோ கொஞ்ச அப்படியே பார்த்து கல்வில அந்த ஷேக்குடைய தவூர் தசூர் ஷேக் ஷேகை அப்படியே உருவகப்படுத்துறது மனசுலேயே உருவகப்படுத்தி அப்படியே அந்த ஷேகுடைய நினைப்பிலையே படுத்து தூங்குறது அல்லாடி நினைப்பெல்லாம் விட்டுறது இப்படி சில இப்ப செய்யறாங்க இப்பவும் இருக்குது அந்த குரூப் இப்பவும் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அந்த யூதர்கள் இருந்து வந்தவங்கதான் யூதர்களுடைய காப்பி அடிச்ச இத பொது ஏமாத்தி லஞ்சமாக காசை வாங்கி ஆறாமல் சாப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கி கொள்ளக்கூடியவர்கள் நம்ம பாக்குறோம் பெரிய நம்மளா நான் எல்லாம் வந்து ஒரு ஷேகு வேஷம் போட்டா போதும் ஒரே மாதத்துல காரும் பங்களா எல்லாம் இருக்கும் யாருடைய தயவுதாச்சினை எல்லாம் தேவையில்லை இமாமெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது பெரிய கோடீஸ்வரராக இல்ல அந்த மாதிரி மக்கள் ஏமாறக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி மக்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டு இந்த யூதர்கள் அதனால அல்லாஹால அவர்களுக்கு அந்த கடுமையான தண்டனையை சொல்லி காட்டுகின்றான் வயலுள் இல்லதின்து கிதாப் வேதத்தை தங்களுடைய கைகளால் வேதத்தை எழுதி கொண்டு எழுதி கொண்டிருந்தார்களே அப்படிப்பட்டவர்களுக்கு வயல் நரகம்தான் புறத்திலிருந்து உள்ளது என்று பாருங்க மற்றவங்க இமாம்களுடைய கருத்துக்கு மாற்றமாக சொல்லக்கூடிய எல்லாரையும் பாருங்க இதே மாதிரி இருப்பாங்க இவங்க என்ன சொல்றார்த்தாலும் இது அல்லாவின் புறத்திலிருந்து உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் எஸ்டரூபிக் பலியில ஒரு அற்பமான பொருளை அதற்கு பகரமாக இவர்கள் வாங்குவதற்காக வேண்டிய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு கிடைச்சாலும் அற்பான பொருள்தானே ஒரு கோடி ரூபாய் தர்றான்னு வச்சுக்கோங்க இப்போ சூட் கேஸ் ஒரு சூட் கேஸ்னா முன்னாள் ஆறு லட்ச ரூபாய் இருந்துச்சு பத்தாயிரம் லட்சம் லட்சம் இப்போ ஒரு கோடி சூட்கேஸ் பரிமாறுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸ் வந்தாலும் சரி அதுவும் லஞ்சம் தான் அதுவும் வந்து அற்பமான பொருள் உலகத்துடைய பொருள் அற்பமான பொருள் சமன பலி அற்பமான பொருளை அவர்கள் வாங்குவதற்காக வேண்டும் வயலுள் வயலுள்ளகும் இம்மா கத்தபத்த ஐதீகம் கரங்கள் எழுதி கொண்டதின் காரணமாக அவர்களுக்கு நாசம்தான் கரங்களால் எழுதுனாங்க அல்லாவுடைய வேதத்தை மாத்தலாமா எவ்வளோ பெரிய அறியாயம் எவ்வளோ பெரிய குற்றம் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டதின் காரணமாக அவர்களுக்கு நாசம்தான் எதை சம்பாதிச்சாங்களோ அந்த தீவினை சம்பாதிச்சதுன்னா பொருள் அல்ல சம்பாதித்துக் கொண்ட கெட்ட அமல்கள் தீய அமல்கள் அதன் காரணமாகவும் அவர்களுக்கு நரகம்தான் நாசம் தான் என்பதாக அல்லாஹால சொல்லி யூதர்களுக்கு எச்சரிக்கை செய்வதன் மூலமாக யூதர்களாக எப்படி மாத்தனாக மாத்ததன் காரணமாகவும் இஸ்லாத்துக்கே வரல அதாவது தாங்களும் இஸ்லாத்துல வரல பொதுமக்களையும் வழிகெடுத்தாங்க இஸ்லாத்திற்கு வராம ஈமான் கொள்ளாமல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை நம்ப முடியாமல் செய்தது இந்த குருமார்களுடைய வேலை அதே மாதிரி இந்த ஷேகமார்கள் அல்ல ஜமாத் என்று சொல்லக்கூடிய பல மனிதர்கள் புதுசாக கற்பனை செய்த இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் பல மனிதர்களை கெடுக்கிறாங்க எல்லாருடைய குற்றமும் இவங்களுக்கு வரும் அவங்களும் வழிகட்டாங்க அதாவது வால் முகைல் அப்படின்னு சொல்லப்படுவாங்க வழி தவறியவர்கள் வழி கெடுக்கக்கூடியவர்கள் இவர்களும் வழி தவறி மற்றவர்களையும் வழி கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கடுமையான தண்டனை உண்டு என்பதை அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக சுட்டிக்காட்டுகின்றார் இதிலிருந்து நாம் மற்றவர்களுடைய சொல்லை கேட்கும் பொழுது இது மார்க்கத்திலே சரியத்து அமைப்பின்படி இருக்கின்றதா இல்லையா அப்படிங்கறத ஆய்வு செய்து பார்த்து சிந்தனை செய்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ள கூடாது ஒராள் வந்து சொல்றாருன்னு வச்சுங்க இதான் இந்த ஆலின் சாக்கல் எல்லாம் அந்த காலத்திலிருந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க இருபது ரெக்காசெல்லாம் கிடையாது எட்டு ரகாசான் இருபது ரெக்கா தொழுகுனு கூடவே கூடாது அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க இப்பயோ சில சரியா எட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டா இந்த இருபது அப்படிங்கிறது பாரம்பரியமாக அந்த காலத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் திடீர்னு வந்து அதெல்லாம் கிடையாது ஆயிரத்தி நானூறு வருஷம் போட்டாங்க இந்த ஆளுக அப்படின்னு சொன்னா இவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சொல்றான் அப்படின்னு அதே போல சரியா விஷயங்கள்ல தொழுக நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜு எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதை வந்து புதுசாக சொல்லி இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு இப்போ சில பேர் அல்லா அரசு மட்டும்தான் நம்பணும் அப்படின்னு சொல்ல பிதாத்தான காரியங்கள்லாம் செய்யக்கூடாது தர்காவுக்கு போகக்கூடாது ஜியாரஸ் செய்யக்கூடாது கபறுலாம் இருக்கக்கூடாது கபருலாம் இடிச்சு தள்ளனும் அவளியாகலாம் கிடையாது எல்லாம் செத்து போனால் ஒரே ஆள் தான் நபியும் நானும் ஒன்றுதான் நீயும் நானும் ஒன்றுதான் எல்லாம் இறந்த பின்னாலும் ஒன்று தான் யாரும் வந்து வித்தியாசம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆளுக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது ஹஜ்ஜுக்கு போக சொல்லி தான் அல்லா சொல்லியிருக்கிறான் ஹஜ்ஜுல் பைத்தி மனிதா அஜ்ஜிக்கு போகும்போது அங்கே போய் கபு சிஹாரத்தை போடணும்னு என்ன அவசியம் இருக்குது ரசூல்லாவை போய் மதியனாவுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய சில மனிதர்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஆயத்துக்களை கட்டளைகள் அல்லாஹல்லாவுடைய சட்டங்களை மாற்றக்கூடியவர் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய சட்டத்தை சுண்ணத்தான் நடைமுறைகளை மாற்றக்கூடியவர் இமாம்களுடைய கொள்கைக்கு நேர் மாற்றமானவர் அஜ்ஜுக்கு மட்டும் தான் போயிட்டு வரணும் அப்படி சில பேர் இருக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு வர்றவங்களும் அப்படியே இருக்கிறாங்க அஜ்ஜிக்கு வந்துட்டு அப்படியே வந்துடுவாங்க ரசூல்லாவுடைய சியாரத்துக்குலாம் வரமாட்டாங்க சி ஹாரத்து செய்கிறது அஜ்ஜில் சேர்ந்ததல்ல ஹஜ்ஜில் சேர்ந்ததல்ல தான் சட்டம் ஆனா அதுக்காக போகாமிருந்தா அது மிகப்பெரிய குற்றம் போகாம இருந்தா மிகப்பெரிய குற்றம் ஹதீஸ்ல சொல்லி தருகின்றார் சரி அது மாதிரி பல விஷயங்கள் ஆக இமாம்கள் வழி காலங்காலமாக என்ன விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து இது சுண்ணத்தான் நடைமுறை என்பதாக சொல்லி இருக்கின்றார்களோ அந்த முறைகளை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதையும் அதை வேறு வழியை பின்பற்றுவது கடுமையான குற்றத்திற்குரியது என்பதையும் உலகத்துல இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றனர் அத்தகைய நல்ல தன்மைகளை பின்பற்றி செல்லக்கூடிய